ஆதலால் அப்படின்னு எனவே வீட்டுக்கு ஒருவர் என்ன செய்யணுமா வேலையாள் வாங்க எல்லாருக்கும் வேலையால் அவங்கவுங்க கொண்டு தானே வரலாம் அல்லது வீட்டுக்கு ஒருத்தர் நினச்சிடணும் அது யாராக இருந்தாலும் சரி என்னமா ஏன் இதுவரை அரசு வையை கரையை கட்டாமல் என்ன செய்தது வேடிக்கை பார்த்ததோ அப்படிங்கிறதெல்லாம் கேட்கப்படாது கேட்டால் பல்லே போடும் முப்பத்தி ரெண்டு போடும் ஆமாம் அதனால் எனவே அதனால் அந்த வேலை ஒரு ஆள் அவர் சித்திர வீதியே வெளிவீதியிலேயே இருக்கிறவ ஒரு குடிசை போட்டு விட்டு அவளுக்கு என்னன்னு பேரு வந்தின்னு பேரு அந்த வந்தி என்றவள் ஒரு ஆள் இல்ல அனாத பிட்டு வித்து சாப்பிடுவான் அப்படி இந்த பிட்டு வித்து சாப்பிடறவளுக்கு ஆனா யாரா இருந்தாலும் ஒருத்தர் போட்டுணும் ஐயோ அரசன் ஆணையாச்சே மேல பய அது கவலை என்ன அரசன் ஆணைங்கிறது மட்டுமல்ல இந்த படுபாவி வீட்டுக்கு ஒருத்தான் சொல்லிட்டான்னு சொல்ல மாட்டான் அரசையாச்சு வெள்ளமும் பெருக்கெடுக்குது பெருக்கெடுப்பதற்கு அவர் என்ன பண்ணுவார் அதனால அரசு மேலேயும் ஆதங்கம் வேலையால் கிடைக்கலங்குறதும் ஆதங்கம் அப்படி புடி பகன் யார் பார்ப்போம் என்ன பார்ப்போம் இப்படி பார்த்து போட்டா அந்த நேரம் பார்த்து ஒரு தட்டுக்கூட மண்வெட்டிங்களா தலையில ஒரு தலைப்பா இருக்க கட்டிக்கிட்டு அது என்ன எங்கே அங்கேயெல்லாம் ஒன்னும் சொல்லல ஏன் என்னத்துக்கு வீண தேவையில்லாது இந்த பாட்டி வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு முன்னால கூலியால் வேணுமோ கூலியால் அப்படின்னு திருவாசகத்துல பெருமாணி உன்னுடைய கருணையை தெரியுமா அங்கணன் அந்த அரை கூ வீடரு அங்கருணிவார்களே பாடுங்கம்மான பெருமானி நீ வீடு பேர் எப்படி தர்றேன்னு கேட்டா அரை கூவி தெரு தெருவா வந்து ஐயா வீடு பேர் வேணுமா வீடு பேரு அப்படின்னா அவருடைய கதை சாத்தியிருந்தேன்னு வச்சுங்க அப்ப உள்ள கேட்காது வேணுமா வீடு பேரு அப்படின்னா இப்போ வேணாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் சரி சரி அப்படி வீடு பேற்றை நீ அரைகூவி அருள் வாயின் வா அவ்வளவு கருணை இல்லவா அங்கணன் அந்த அரைகூவி வீடு அருளும் அங்கருணைவார்கடலே பாடுங்க நம் ஆனாய் இன்னொரு அருமை திருவாக்கத்தில் இந்த மகளிர் விளையாட்ட வச்சே பாடலாம் அது வேற எந்த திருமணையும் இல்லை எட்டாம் திருமணம் தான் அம்மா நாய் இந்த காய் விளையாடுதல் அது என் நம்ம அரச வீடு வீடா வாயில சத்தம் போட்டு வீடு பேர் வேணுமா வீடு பேரு அப்படின்னு கேக்கிறாருஜி அவனை நோக்கி நம்ம நல்லா அந்த அம்மானை ஆடணும்படி நல்லா ஆடு அங்க் அரை கூவி வீடு அருணும் அங்கருணைவார்கடலே பாடுதுங்கானம் ஆனாய் பெண்கள் வாயிலாக வைத்து விளையாட்டு வகையினால வைத்து அருமையான திருவாசத்தை செய்தார் பத்து தலைப்பு திருவம்பாவை பொற்சுண்ணம் இதெல்லாம் நீங்க சத்தம் படிக்கணும் என்ன பொற்று அடிக்கும் என்ன பண்ணுவாங்க அதனால அப்படி புரிக்கும் அப்படிலாம் படிச்சு நடிக்கும் சமயம் சார்ந்த பள்ளிகள் இருந்தால் சமயம் சார்ந்த கல்லூரிகள் இருந்தால் இந்த ஆண்டு விழா காலங்களில் ஓரங்க நாடகம் போடுவீங்களேப்பா இதை போடக்கூடாதா சில பெண்கள் மாதிரி வச்சு சமயம் எனவே இப்போ அது மாதிரி இவர் வந்து அப்படி இருந்து என்ன ஆச்சு இவரை அரைக்கப்படுத்துக்கா வந்தார் அங்கனன் அரைகூவி வீடருணுகின்றான் இங்கே அங்கனன் கூலியாலாய் வந்திருக்கிறான் அதுதான் வாய் திறந்து அவன் வாயிலிருந்து என்னடி வரும் தெரியுமாடி திருவாயால் மறைபோடும் காணியேடி அவன் வாயில வேதம் அல்லது வேற வராதிடி அப்படிப்பட்டவன் வாயினாலே கூலியால் வேணுமா கூலியால் அதாலான் ஒரு ஆன்மாவை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு பாடம் இவ்வளவு பாடம் இவ்வளவு பாடம் என்னப்பா எனக்கு ஒரு பங்கு இருக்குது அரைச்சிடுங்க போய் பாரம் பாட்டி சரிப்பா இவங்க ராசன் ரொம்ப அரச வந்து கண்டிப்பா இருப்பாரு சொன்னதை செஞ்சு உடனே புடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னாரு உனக்கு எவ்வளவு வேணாலும் கோழித்தரே எனக்கு அப்புறம் கோழித்தா பாட்டி கொஞ்சம் புட்டு தாப்பாட்டி புட்டு என்னமோ இப்ப நான் விற்கல அதுக்குள்ளங்கிற இதுவாரன் அப்படின்னு போய் சொக்கநாதா நீ தான் வியாபாரம் நல்லா ஆகணும் இன்னைக்கு அந்த பையன் கேட்குற சொக்கநாதா மீனாட்சி தாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருந்த கூட்டை எடுத்து இதெல்லாம் நடிக்கலாம் அப்படி கொடுத்த அதை வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு நேராக போச்சு நே சொன்ன வரலாற்று போனால் அரசன் வந்து கொண்டிருக்கிறான் வந்தால் எல்லாம் அடைக்கப்பட்டதா இந்த வருடம் தான் இங்க இருக்கும் போது இவர் என்ன செய்வார் ஒரு பத்து பாட்டு அந்த பத்து பாட்டு இப்ப படிக்கப்படாது இப்பவே ஏமாத்துறாங்க எப்படி ஏமாத்தலாம்னு வேண்டாம் எப்படி ஏமாத்துவார் ஒரு ஆள் அப்படி பெத்தலை பாக போடுறது டீ குடிக்கிறது டீ குடிச்சா பரவாயில்ல அதுல ஒரு நக்கர் என்ன அவரு அம்மா அந்த வேலை மேல முதலாளி வந்து நின்னாருன்னா ஏண்டா பதனாலிய பாக்கற சீ அவர் மட்டும் குடிக்க மாட்டாரா மாட்டாரா என்ன அர்த்தம் அடிச்ச மாதிரி எதுல வேற எதுலயும் அடிச்ச மாதிரி ஏண்டா வர்றேன்னு அர்த்தம் மட்டும் குடிக்க மாட்டாரி சி வாங்கிட்டாடா வடை ரெண்டு வாங்கிட்டா வடை ரெண்டு வாங்கிட்டாங்க அப்படியே வச்சலமாக வாங்கிட்டா தீர்ந்தது ஏறத்தாழ ஒன்னரை மணி நேரம் முருகா முருகா நானும் தொழிலாளிதான் எனவே அப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படி இருந்த இப்படிதான் செஞ்சாரி அப்படி போடுவாராம் போட்டோட பாச்சியூட்டி ஓட்டுறது ஒரு பரலாங்க தாண்டி என் பக்கத்துல ஒட்டக்கூடாத என் பாய்ச்சியா இருந்தா அதுக்கு என்ன அப்புறம் அது சற்றல் எத அந்த கூட அப்புறம் ஒரு மண் வெட்டி பாக்கும்போது அப்படியே உரி உரி பாக்குறது இந்த ஒரு கட்டு பண்ணு போடுறதுக்குள்ள ஏறத்தாழ ஒன்றரை மணி நேரமா இப்படி இருந்த எப்படி கரையேறி சொன்னாங்க அவ்வளவுதான் மற்றது ஒரு சொல்ல உண்டு யாருக்கோ வெளுப்பான் யாரோ இதெல்லாம் சொல்லப்படாது உள்ளதாங்க தெரியும் வச்சுங்க யாருக்கு வலுத்து கொடுப்பாங்க அந்த காலத்தில் அவருக்குத்தான் இவர் வலுப்பார் எல்லாம் வெள்ளித்திரையில் காணுங்க அப்படி இருக்கிறது அது மாதிரி பார்த்தாரு என்று இழுத்தர் அந்த அடி யார் மீதும் அடித்தவர் பட்டுது அதுக்கெல்லாம் ஒரு பத்து பாட்டு சொல்றாரு நல்ல அருமையா சம்பந்தி எங்க இருப்பாரு நல்ல அருமையா அந்த கூடவே இலக்குமி அப்படி கால் பிடிக்க அப்படியே படுத்திருப்பாரு முதல் பட்டியினு விழுந்தது என்னமோ அடி விழுந்தது எனக்குதான் அடி விழுந்ததுன்னு லட்சுமி நான் முகன் படைத்த கடவுள் அவன் முதுகுல விழுந்தது சரஸ்வதி அம்மா அவளுக்கு விழுந்தது தேவரன் விழுந்தது எல்லாருக்கும் விழுந்தது இந்த பாண்டி மன்னனுக்கும் விழுந்தது விழாத ஆள் ஒரே ஒருவர் இருந்தார் என்றால் ஒருவன் என்னும் ஒருவன் அவருக்கு தான் விழல அல்ல ஆனாலும் ஆனாலும் திருவாசல் என்ன இருக்குது மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு இது வரைக்கும் சரி புன் சுமந்த பொன்மேனி புண்ணாய்த்துதான் அந்த அடிதான் எல்லாருமேலையும் பட்டுதை தவிர இந்த மேல படலேன்னு தானே வரலாறு இருக்குது ஆமா அப்புறம் எப்படி புண்ணு வரும் இது அடுத்த மாசம் வச்சுக்கோமா சிவஜீவ மேலும் பெருமான் புண்பற்றதோட ஒரு மாதம் வைக்கப்படாது என்ன பொருள் என்ன பொருள் புராணத்தில் என்ன இருக்கு அடித்த அடி பாண்டியன் அடித்த அடி திருமால் மேல்பட்டது பிரம்மன் மேல்பட்டது தேவரன் மேல்பட்டது இந்திரன் மேல்பட்டது மன்னோர் மேல்பட்டது இங்க இருந்த மற்ற அமைச்சர்கள் மேல்பட்டது இந்த அரசன் மேல்பட்டது ஆனால் அவர் மேல்படவில்லை என்பதுதான் வரலாறு ஆனா திருவாசன் என்ன சொல்லுது புன் சுமந்த பொன்னே புண்ணு இருக்குன்னு சொல்லுவோம் ஏசார் திருவாசகத்துக்கும் ஏனைய நூல்களுக்கும் முரண்பாடு இருக்கிறதா இல்லை முரண்பாடு இல்லை ஆயின் எப்படி புன் சொந்தது கேட்கணும் உண்மையிலேயே அடிப்படலை அடியே படாத போது புண்ணும் படலை ஆயினும் பெருமான அவன் கை ஓச்சி அப்படி ஓச்சினதே இவருக்கு புண்பட்டதாக நீர்வடிந்தால் சொட்டுதடி என்ன புள்ளகன்னு தண்ணி வந்ததுன்னா ரத்தமே வருதாம் உண்மையில ரத்தம் வருதா இல்ல அப்ப அந்த பிள்ளை மீது வைத்த பாசத்தினாலே அது கண்ணில ஒரு தண்ணி சொட்டு வந்துட்ட குருதியே வரலாம் இந்த தாய்க்கு இந்த குழந்தை மேல இவ்வளவு அன்பு இருந்தால் அந்த மணிவாசகருக்கு அந்த ஆண்டவன் மீது அந்த அன்பு இருக்காதா ஆதலால் உன் சுமந்த பொன்மே நீச்சன ஒன்னு அடிய அடி அடிவாங்கல அதுவே இவருக்கு புண்பட்டதா இந்த வரியை காட்டுறது இந்த இக்கால இலக்கியம் முன்கண்ணில் நீர் வழிந்தா என் கண் அம்மா சொத்து அருமையான படம் அப்படிப்பட்ட அன்பினாலே புன் சுமந்த பொன்மேணி பாடு அப்படியா அவ்வளவுதான் இப்படி தண்ணி போச்சு இவர் அடியா அடித்த உடனே என்ன ஆச்சு ஒரு செகண்ட்ல அந்த கரை ஆகி கரையா என்னையாச்சு திருவாசகத்துல இருக்கு வரலாறு பதிஞ்சது மணி பேர் பின்னால இல்ல வந்தார் என்ன செய்தார் ஒரு தட்டு மண் எடுத்து கொட்டினார் அப்படியே கரையாடு இல்ல இந்த காலத்தை என்ன பண்ணுவான் இருபத்தொன்றாண்டு இந்த மாதிரி கூலி வாங்கிக்கிட்டு வேலை செய்யாத ஆளு உங்க புராணத்திலேயே உங்க ஆளே இருக்கார் மேற்கோள் பாடுப்பான்னு நானே கேப்பேன் பிட்டுக்கு மனுஷு வந்ததை எம் பில் எடுத்திருக்கேன்னா என்ன பண்றது எம் பில் ஆவணுமே கேக்கலாமே எல்லாரும் இப்படி சொல்ல இப்படி என் சொன்னார் கேட்டான் என் கேள்விக்கு என்ன பதில் இந்த சொல்லு அதனால என்ன இருந்தாலும் அவர் மேல அடிப்படட்டும் போட்டும் அது வேற விஷயம் என்ன இருந்தாலும் அந்த பாட்டி கிட்ட வாங்கி சாப்பிட்டு அடைக்கிறேன் சொல்லி அடைக்காதது சிவருமான் குற்றம் குற்றமே போடுறோம் பெரியவர் என்ன சுவாமிதையா படிச்சேன் அதுதான் இல்ல பின் என்ன பற்றி தலைமை வந்துருக்கு பட்டிமன் வந்திருக்கு என்ன சாமி சொல்லி இருக்கு அருமையான திருவாசக வாக்கு அருமையான வாக்கு பெருமானி அந்த அம்மா கட்ட நீ பிட்டு வாங்கினியே அந்த கணக்கு நேர் பண்ணிட்டார்டா எங்க ஐயா நேர் பண்ண நீ சொல்லி இன்னைக்கு நேர் பண்ணுன்னு ஏ கணக்க நேர் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த சொல்லை எங்க திருவாசம் வச்சிருக்கப்பா எப்படி பிட்டு நேர் பட வாங்கினதுக்கு கூலிக்கு செஞ்சிடணும் என்ன செய்தார் மண்சு மந்த பேருந்தூரை பேரும் பித்தனி ஆதலால் இந்த ஒரு தட்டு கொட்ட மாத்திரத்தில் அது கரையடைத்த ஆகவே பிட்டு நேர் பட கணக்கு நேர் பண்ணாத தவிர வாங்கின கூலிய உடனே ஒருத்தர் கேட்பான் அதனால அவங்க கேள்வி கேட்கலாம் என்ன கேள்வி கேட்கலாம் இந்த ஒரு தொற்று கூட்டம் எப்படி அடையும் வாடா சில பேர் அருமையா எக்மோரில் பாத்தியா டிக்கெட் வாங்கும்போது சில ஆள் இருக்கிறாங்க ஐஸ்வரன் கோயில் இந்த சீகாழி சிதம்பரம் கடலூர் இல்லைங்க மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் பிச்சு வர்றது இவ்வளவு பெரிய கூட்டம் அரை மணி நேரத்தில் தடவுரிய மாற குறிப்பில் கற்பனை எல்லாத்துறையிலும் சொல்றேன் எல்லாத்துறையிலும் யா இவ்வளவு கூட்டம் இருந்தது அந்த ஆளு அரை மணி நேரத்தில் அவருடைய திறமை திருக்குறள் வந்து ஒரு வருஷம் நடத்தணுமா நடத்தலாம் ஒரு மாதம் நடத்தலாம் ஒரே வகுப்பு எடுத்து தடவனான அது என்ன பழுத்தல்லாம் எருகோட்டி பயலா உனக்கு பெருவியில் ஏழு அகரமுதல் முதற்கே உலகம் இதெல்லாம் தயார் பண்ணி கொடுக்குறேன் அதை வச்சு என்ன முருகா முருக அதனால் எந்த துறையிலும் இருக்கு கோப்பு சில இருபது இருபத்தஞ்சு கோப்ப இருக்கும் இந்த பையனுக்கு பரிசு எடுத்துனா இந்த அவனுக்கு விண்ணப்ப பாருக்குதே அதை அப் பண்ணி வைக்கணும் பத்தி என்ன கையெழுத்து விடாம போடணும் ரெண்டு கையெழுத்து அது மூணு கையெழுத்து போடணும் ஜென்மாந்திர பாவம் நல்லவா சும்மா போட்டு போட்டு போட்டு எத்தனை சுந்தரம் முடித்து போடுறது கரைசியில் என்னதான் ஒரு தரம் பார்த்து ரிஜிஸ்டாருக்கு போறது அப்ப ரிஜிஸ்டார் தான் நீங்க என்ன பண்ணுன்னா அந்த பையன் பேரு வகுப்பு ஒரு வாரம் அப்ப எப்படி ஒப்புற அப்படி என்ன பண்றது ஒண்ணும் இல்லாமல் போற அதனால் சிலர் வந்து நீ செய்யற ஒரு வாரத்து வேலையை ஒரு நிமிஷத்துல செய்யறவன் இருக்கிறான் அது போல எங்க பெருமான் பித்தணி அவன் காலையிலிருந்து மாலை வரைக்கும் எட்டு மணி நேரம் செஞ்சா என்ன செய்யறான் அந்த வேலையை ஒரு தட்டில் கொட்டி நான் எங்கள் பெருமான் இன்னைக்கு நீ நானுமே அப்படி இருக்கமே பல பேர் தட்ட கிட்ட உட்கார்ந்துருமா சில பேர் என்ன தரவர்கள் இருக்காங்க ாலே ஒரு எங்களுக்கு பெருமான் கூலி வாங்கி அதை ஏய்க்கவில்லை திருவாச இருக்குது போட்டு குளிக்கிட்டோம் மணிவாச திருவடி வாழ்க்கை திருவடி வாழ்க்கை எனவே அந்த கரை அடைந்தது அடைந்த உடனே மறைந்தார் அவர் இந்த மறைந்த உடனே தான் இந்த பாண்டியனுக்கு தூக்கி போட்டது யார் இவர் அங்கிருதான் ஆகாயவாணி வரியாக எல்லாம் உங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் பொறுத்து செய்தது அமைச்சர் மீது எந்த குற்றமும் இல்லை அல்லவா வந்தியை கரையேற்ற வேண்டும் மணிவாசகரை கரையேற்ற வேண்டும் உன்னையும் கரையேற்ற வேண்டும் ஆதலால் இந்த விளையாட்டு நடந்தது என்று சொன்ன உடனே அப்படியே அலற்றார் மாண்புமிகு அமைச்சரை போய் அப்படியே சிறையில் இருந்தார் அமைச்சே இங்கே வருகன்னு சொல்லி வணங்கி ரொம்ப அருமையாக அந்த அமைச்சர் பெருமான் போய் வணங்கின வணங்கி மிக மகிழ்ச்சியோடு கூட அமைச்சரே இந்த அரசெல்லாம் நீங்கள் எடுத்துங்க என்ன எனக்கு என்ன கொள்ளேன் குரந்தரன் மாலை என் வாழ்வு எனக்கு தேவலோகத்தை கொடுத்தாலே தேவையில்லை எனக்கு இந்த அமைச்சர் பதிவு என்னத்துக்குப்பா நீங்களே வைச்சு கொடுங்க வருகிறேன் வணக்கம் என்றார் நேரே இங்கே தில்லைக்கு வரச்சொல்லி முன்னேற்றியிருந்தார் பெருமான் ஆதலால் நேரே திருப்பெருந்துறை உத்தரகோசமங்கை சீர்காழி திருவண்ணாமலை திருக்கழுக்குன்றம் இதோ திருத்தில்லை சிதம்பரம் அங்கே போய் அருமையாக திருக்கோவையார் அருளி செய்து அங்கே ஊமை பெண்ணை பேச செய்ததாக ஒரு வரலாறு இந்த திருச்சாளர் திருச்சாடல் பாடி திருக்குவையாறும் பாடி ஒரு கால எல்லையில் உன்னியா உன்னடிக்கே போது என்று அப்பர் சுவாமிகள் சொன்னது போல பெருமானி உன்னிடத்துல நான் வரணும்பான் என்னை என்னினி கூவிக்கொண்டருடை அப்படிங்கிறது என்ன பெருமானி என்னி அழைக்கப்படாதாப்பா கையிலை புகுநெறி இதுதான் என்று நீ கூவிக்கொண்ட அருளை வாடா ராஜா கைலா என்னன்னு போன ஆமா இப்படி இப்படிதான் போகணும் இப்படிதான் போகணும் என்று கூவிக்கொண்ட அருளை என்கிற அது மாதிரி சென்று என்றும் பெருவாழ்வு பெற்று மணிவாக பெருமாண் இருக்கிறார் என்று சொல்லி மண் படலமும் இப்பொழுது இணைக்கப்பட்டது என புத்தாண்டில் போய் வைகாத்த அரைக்காம அபாய அறிவிப்பு பண்ணவும் கூடாது மணிவாசகர் சிறையில் போட்டு ஒரு மாசம் வைக்கவும் கூடாது எல்லாம் ஆளாக கூடாது எனவே இருக்கார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கைலாயத்தில் என்ன பண்ணுவாங்களா பெருமானோட கூட இருந்து ஐந்து ஆறு அடியார்தான் அடா ராடா நமக்கு கழித்தது எப்படிப்பட்ட பெருமிதம் சிரிப்பார் கழிப்பார் என்னமோ ரெண்டு சொல்லு போடுறாரு நமக்கு சிரித்தாலும் கழித்தாலும் ரெண்டும் ஒன்று தான் தெரியுது ஆனால் ரெண்டா போடுறார் படிச்ச தோழா சிரிப்பார்னா வாய்விட்டு சிரிப்பது கழித்தார்னா மனத்தினால் கழிப்பது உள்ள கழித்தலும் காணம் எழுதலும் கல்லுக்கு காமத்திற்கு உண்டு திருக்குறள் உள்ளத்தால் மட்டும் எழுதுவது கழித்தல் நல்ல முகத்தால் பாடுவது ிப்பார் கழிப்பார் தேனிப்பார் தேனிப்பார் இந்த கையிலா என்ப எப்படி இருக்குது அப்படி தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் காலை அந்த இல ஒரு மணி நேரம் எல்லாரும் சேர்ந்து அப்பா நான் பெருமானே அமைச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க உன் திருவார்த்தை விரிப்பார் என்ன ஆண்டவனுடைய கழிப்பு கைலாயமும் ஆண்டவனும் மனித பிறவியும் வேண்டுவதே இக்கைலாயத்தே அப்படி பிடிக்கணும் இப்படி இருந்தா சுவாமி இந்த கைலாயத்தை பார்த்துக்கிட்டே இருக்க வெவ்வேறு இருந்து உன் திருநாமும் தரிப்பார் ஏ கால மாலை நேரம் ஆச்சு அஞ்சு மணி ஆச்சு பெருமானுடைய திருவைந்தெழுத்த போதனும் அதை சேர்ந்து பாடக்கூடாது தனித்தையா அங்கங்க இருந்து திருநீர் அணிந்து கொண்டு சிவாய நம்ம சொல்றாங்க வெவ்வேறு இருந்து உன் திருநாமும் தரிப்பார் அப்படி இருக்கிறாராம் இப்போ கைலாயத்தில் எப்படி இருக்கிற சிரித்தும் கழித்தும் தேனித்தும் திருநாமும் ஓதியும் மகிழ்வோடு கைலாயத்தில் இருக்கிறா நாம் ரத்னகிரியில் இருக்கின்றலாம் பெருமானி எங்களுக்கு அந்த மாதிரிலாம் புண்ணிய வர்ணங்கள் ஆக இருந்தாலும் எங்களுடைய பாகம் விடலை ஆதலால் மன்னிக்கவும் நாங்களெல்லாம் விடைபெறுகிறோம் ரத்னகிரிக்கு விடைபெறுகிறோம் நீரூழி வாழ்க அல்ல என்றும் வாழ்க ஆசீர்வதிக்க மீண்டும் இங்கே வந்துவிட்டோம் வந்து தான் நான் இல்லைன்னா இது வருது ஆகவே நாம் வந்தோம் என்று சொல்லி இந்த அளவிலே மண் நாம் இப்பொழுது படித்ததாக அவ்வளோதான் யோகியதையாக படிக்கலன்னு தெரியுது அதனால் படித்ததாக திருவாசகத்தால் அதை நிறைவு பண்ணியதாக நாம் நிறைவு பண்ணுகிறோம் என்று சொல்லி இனி நாம் இப்படி எல்லாம் நம்மை ஆட்கொள்ளுகின்ற நம்முடைய பெருமானுடைய திருவுருள் குருவருள் பார்த்தீங்களா நீ கைலாய வரைக்கும் போன புத்தாண்டு இதை விட வேற என்ன திருப்பி அந்த வகையில் நமக்கு எல்லா வகையிலும் அருளுகின்ற எல்லாம் அல்ல பெருமானுடைய திருவுருளை நின்று வரைஞ்சுவோம் இப்படியெல்லாம் நம்மை ஈடுபடுத்துகின்ற நம்முடைய குருமூர்த்திகளுடைய திருவிழிகளை வணங்குவோம் இதற்கெல்லாம் வந்து இந்த ஊர் வேலூர் ஆற்காடு மற்ற இடங்கள்லாம் வந்து இருக்கின்ற பெருமக்கள் அத்தனை பேருடைய பெருக்கு வணக்கம் கூறி இந்த அளவில் செய்கிறேன் வணக்கம்